வணக்கம் அக்டோபர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சத்பவன் திவஸ் என்ற தினமானது ஆண்டுதோறும் ஆகஸ்ட் இருபதாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டு நை உதான் திட்டமானது சிறுபான்மை விவகாரங்கள் துறை அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டுள்ளது மூன்று இளைஞர்கள் மற்றும் கோவிட் வேலைகள் கல்வி உரிமைகள் மற்றும் மன நல்வாழ்வில் பாதிப்புகள் என்ற அறிக்கையை சர்வதேச தொழிலாளர் அமைப்பு வெளியிட்டுள்ளது இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் டிஜிட்டல் வாழ்க்கை தர குறியீட்டில் இந்தியாவின் இடம் என்ன இரண்டு உலகில் அதிகம் பதிவிறக்கம் செய்யப்பட்ட கோவிட் தொடர்பு தடமறிதல் செயலி எது மூன்று தோற்ற கோட்பாடுகள் பற்றிய விதிகளானது எந்த அமைச்சகத்துடன் தொடர்புடையது இன்றைய இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாளை ஒலிபரப்பாகும் நற்றினை பொது அறிவு பகுதியில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்